அதுக்கப்புறம் கடைசியா அதை சில்ட்ரன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுதான் உலகத்துல வந்து குழந்தைகள் தினம் செலிப்ரேட் பண்றதுக்கான பிள்ளையார் சொல்லியா அமைஞ்சது ஆனால் குழந்தைகள் தினத்தை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுறது கொண்டாடினது எப்பன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் டர்க்கிங்கிற நாடு தான் வந்து கொண்டாட தீர்மானிச்சாங்க குழந்தைகள் தினத்துக்கு அதிகாரபூர்வமான அந்தஸ்து வந்து உலக அளவில் கிடைக்கிறதுக்கு வந்து எழுபத்தி மூணு வருஷம் கா காத்திருக்க வேண்டியது இருந்தது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷத்தில் குழந்தைகள் தினத்துக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அதாவது நவம்பர் இருபத வந்து உலக குழந்தைகள் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையும்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 அதப்படி உலக குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் இருபது ஆனால் இந்தியாவில் மாத்திரம் நாம் வந்து நவம்பர் பதினால தான் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறீங்களா இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் நவம்பர் இருபதான் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம இந்தியாவோட முதல் பாரத பிரதமரான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 முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து எதுனா பிரேசில் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது தான் உலகத்திலேயே முதல் குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் ஏப்ரல் மாசம் சைனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் மே அஞ்சாம் தேதி ஜப்பானும் குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு அதை கொண்டாடினாங்க சுதந்திர இந்தியாவில் குழந்தைகள் தினத்துக்கான முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அதாவது நேருவோட பிறந்த இன்னைக்கு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வரைக்குமே குழந்தைகள் தினத்துக்கு இந்தியாவில் வந்து கண்டிப்பா ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்கும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால சில வருஷங்கள் வந்து அந்த குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட முடியாமல் போயிருக்கே வழிய பெரும்பாலான வருஷங்கள் வந்து குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலையை வந்து இந்தியா வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்